நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகுட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் மிக நீளமான பிரகாரத்தை கொண்ட கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள இராமநாதர் கோவில் இரண்டு திருக்குறளில் ஒரே பெயரில் வரும் ஒரே பெயரில் இரண்டு முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல் அதிகாரம் மூன்று டால்வின் மீன்கள் ஆங்கிலத்தில் டால்வின் ஸ்கூல் என்று அழைக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய மக்களவையில் முதல் பெண் துணை சபாநாயகர் யார் இரண்டு சென்னை ரயில் நிலையம் எப்பொழுது கட்டப்பட்டது மூன்று தந்தி அடிக்கும் முறையை முதல் கண்டுபிடித்தவர் யார்